பாடம் முப்பத்தி தன் மனைவி மக்கள் தன் பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் ஆகியோரை இறைவனுக்கு கட்டுப்படவுதலும் மாறு செய்வதை தடுத்த தடுத்தலும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உன் மனைவியரை தொழும்படியே உயிராக இருபதாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே உங்களையும் உங்கள் நரகை நரகிவிட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனம்